மா ஞ்சோயப்ளவே பத்தாத் ஜலே பரமந்தூபிண அஸ்மாரிய பிரபந்தோஸ்மி பதாம்புடம் ஸ்யம்புராதீஷம் மன்டானூடமே குலதெய்வம் நயய சமோகதான் அச்சம் வாடூரம் ஹனூமஸ்மர உபனித்துக்களும் அம்பாள பத்தி நம்ப சொல்லி இருக்கு அம்பாள பத்தி கேசாத வேதம் இல்லை உபனஷித்துக்கள் எத்தனையோ மதங்கள் இருக்கு ஒரு மதத்திலேயாவது ஸ்ரீ ரூபமாக மதம் நம்ம வைதிகமான மதத்தை தவிர்த்து வேறு மதத்தில் இல்லை இதை பார்த்துதான் ஒரு ஒரு நாடு சொல்லியும் பிரதான இதுனால ஸ்ரீகளுக்கு எத்தனை பெருமை இருக்குன்றும் ஒரு தெ என்பதை அதிகம் போய் கண்டுபிடிக்க சொல்லிருக்கேன் அந்த அம்பாளுடைய அண்ணா அடையின்படியான மதம் அந்த ஒரு மதம் தானே இருக்கு நடக்கலாம் அப்படி இல்லையேன்னு வெளிநாடுகளில் உள்ள மேதாவிகள் ஆச்சரியப்படுறா புகுந்திய நீதி பத்தியா ஹைகோர்ட்ல ஹைகோர்ட்ல இருந்தவா அம்பாளுடைய மந்திரங்களை பத்தி ரொம்ப எழுதியிருக்கிஷ்ணவாழ்ல கூட பல பெரியவாழ்லாம் அம்பாளுடைய மந்திரத்தை ஜபிச்சு அவன் கருப்பூர் முதலிய இடங்கள்ல தஞ்சாவூர் ஜிலாவில அவன் பாம்பு அவளை கண்டா அது தராமூடுமே அது மாதிரி மந்திர ஜபம் மகாங்கள் எல்லாம் இருந்திருக்காங்க நாங்களே பார்த்திருக்கோம் மந்திரத்திற்கு போய் ஒரு பெரிய பசு மாதிரி இருந்தார் அவன் நல்ல வாங்கி இரண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கட்டி விட்டா ரெண்டு ரூபாய்க்கு அதிகிரியை கூட வாங்கி போட்டுட்டா போரும் பத்து மணிக்கு காலையில மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஒரு தடவை கறக்கூடியது அது மாதிரி மந்திரம் மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க ஆர்காவது அனுகிரகம் பண்ணிட்டு வந்துட்டானிய மகன் கலிதாசாஸ்லாமத்து அர்ச்சனை சொன்ன போது பாஸ்கர் ராயர் எழுதியிருக்காரு அப்படியே அனுகிரகங்கள் பண்ணிவிட்டா கறந்த மாடு மாதிரி உடம்பு சோந்து போயிடுவான் மந்திரம் குறைஞ்சு போயிடுமா தபசு குறைஞ்சு போயிடுவான் மாடு கறந்த உடனே உடம்பு வளவளத்தை போயிடுவான் மறுபடியும் தீனி போட்டு ஏற்றா போல மந்திரங்களை நிறையா ஜபிச்சுக்கும் சொன்ன வச்சனத்தை எடுத்து எழுதுகிறாள் பாஸ்கர் ராயர் மகன்கள் எல்லாம் அப்படியே மௌனம் மௌனம் விட்டு கண்ணுக்கு தெரியாமல் போடுகிற காரணம் தபை செலவழிக்க வேண்டாம்கிற அண்ணம் தான் அப்படி இருந்து தெரியவார்கள் நாலு ஐந்து வருஷங்களுக்கு முன்பு அவர்கள் இருக்கிறடனே தெரியாது அவர்களுக்கு பேசுவார்கள் கூட எங்களுக்கு தெரியாது அவள் ஏதோ பேச தெரியாத ஏதோ சன்னியாகம் பண்ணிகின்ற வாழ் ஏன்னா அவருமே ஏகாந்தமா உட்கார்ந்து கண்ண முடிக்கிது தியானம் பண்ண முடியுமா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கிடைக்க மாட்டேங்கிறது அவ அகோராத்தம் பெரியவாழ் மட்டும் எண்ணம் உண்டு ஆனா விவகாரத்துல அவளுக்கு வீடுபட்டவாளே இல்லைன்னு நினைச்சோம் இப்ப அவளுடைய விவகாரம் எப்படி இருக்குன்னா லோகம் முழுக்க க்யமத்தாட வேணுங்கிற தெய்வீகமான விவகாரமா இருக்கு பாக்கி கிரகத்தனுடைய விவகாரம்னா ஏதோ அவன் புள்ள ஊக்கி வீடு வாசல் படகு காசி அவ அப்படி நிற்கல அந்த நோக்கத்துல நிற்கல்ல தேவலோகம் அம்பாளுடத்திலான சுசாசமுத்திரத்தை மனுத் இது உலகத்தில் இருக்கிற நம்முடைய மக்கள் இவர்கள்லாம் நன்றாக இருக்கணும் இந்த லோகங்கள்லாம் குளிரணும் அதனால நம்மத்தை அவர்கள் தகவலத்தினால கண்டு அம்பாளுடைய ஒரு உபதேச அம்பாள் அவளை உத்தீபனம் பண்ணி அதிலிருந்து நாளை வருஷம் காலங்களாக லோகட்சயமா வருஷத்துக்கும் பெரிய காரியம் பண்ணி வர அவருஷா வருஷம் அவா பண்ற காரியத்தினால்தான் சென்ன பட்டணத்துல இந்த காத்து சமுதிரத்துல அடிச்ச காத்து அடிச்சிருந்தா இங்க இந்த கொட்டாய் எல்லாம் போட்டு பிரவசனம் பண்ண முடியுமா இங்க பட்டினத்துல இருந்தவாள் பார்க்க முடியும் சமுதிரம் கலங்க ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் ஆறு என்ன பண்ண முடியும் புத்திரம் ஒன்னும் பண்ண முடியாது அவளை போலத்த பெரியவாள்லாம் மந்திரஜபங்கள் பண்ணுவதும் நம்ம ஆச்சாரியால போல தபஸ்வியெல்லாம் இங்க வந்து இருப்பதும் இதெல்லாம் தான் ஒரு பெரிய காரணம் அம்பாள் பூஜகான ஆச்சாரியால் பரத சந்திரமுகீஸ்வரனுடைய பக்கத்துல பாருங்க தாராம்புஷனுடைய பால குடம் குடம் கூடமா அப்படி இருக்கும் பண்றே என்னதுக்காக பண்றாள் உங்க புவனேஸ்வரி அஞ்சரடி உயரம் உங்க பிரதிஷ்டை பண்ணிருக்காள் அஞ்சு புவேஸ்வரி பாக்குறே இதே மாதிரி தானே அதுவா இதுவான்னு அப்படி கவனமுடியா அப்படி பார்க்க முடியாத ரீதியிலே ரத்னமீறுவாள் இந்த காரியங்கள்லாம் ரத்தனமீர்வான பண்ண முடியும் இதுவாது உத்தரவு பண்ண முடியாது புவனேஸ்வரினா எப்படி பாருங்கள் நேரம் பேசுறாள் அந்த குருவாயிரம் பண்ணா நேரம் நிற்கிறாள் இந்த படத்தை பார்த்துட்டா அப்புறம் என்னமே குருவாயூர் போவானே அப்படி ரீதி வச்சிருந்தாள் எந்த காரியம் செஞ்சாலும் அழகாத்தான் செய்யறது அது காரணம் சுத்தமான மனசு ரத்னமிருவாளுடைய மனசு இருக்கே நல்ல மனசு அவருக்கு சேர்ந்தவாழ்லாம் அப்படி வந்து அமையிறார் அதான் இல்லைன்னா அவரோட சேர்ந்திருக்க முடியாது மனசு நல்லா இல்லைன்னா நாராயணிவாடோ ஐநா இருவாடோ ஜி இன்னும் ஹசிகார் எல்லாரும் அவர்களுக்கு அனுகூலமாக இருக்காள் அவர் எது பண்ணாலும் அந்த ஆகத்தான் பண்ணுவாள் இது மாதிரி இவ்வாறு இன்னுத்தர் பண்ண முடியாது அப்படிப்பட்ட ரீதியில் பண்ற பெரிய புண்ணியபுருஷன் ரத்னமைய பெரியவாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா வாழ்க்கை இருக்கணும் நானும் இத்தனைவாழ் இங்க என்ன பிரவசனம் பண்ண முன்னு சொன்னாலவா பண்டத்தை இங்க சாந்தானந்தா பெரியவாழ் பண்றா இந்த மகாயாகத்துக்கு உபயோக பண்ண இந்த பொண்ணு ஏன்னா ஆறு கிரகம் செருதி பசு ஸ்ரீ சிசுநாசனம் குழந்தைகளுக்கும் ஸ்திரீகளுக்கும் மிருகங்களுக்கும் அப்பத்தான் பசுக்களுக்கும் என்ன பார்க்கணும் திருவண்ணாமலை யானை போயிடுதுங்களா எனக்கு வருத்தமா இருக்கு இனிமேல் ஒரு யானை இது உண்டு பண்ண முடியுமா திருவண்ணாமலையில் இருந்த யானை நாலு நாள் ஆச்சு நாலு மணிக்கு போயிட்டு எல்லாம் இந்த விராசியில கிரகங்கள் சார் ஒரு கோளாறு எங்க போனாலும் ஸ்திரீகளுக்கு ஆபரேஷன் ஆஸ்பத்திரி வைத்தியம் குழந்தைகளுக்கு உபதிரவம் இப்படி இல்லாம இருக்கு இந்த கஷ்டங்கள்லாம் நீங்கணும் மந்திரி நாம் மரணம் மந்திரிகளுக்கு மரணம் மந்திரிகளுக்கு இருக்கிறவள் எல்லாம் போட்டாலும் அப்புறம் இனிமே மரம் பூக்குரிய வருவா பூக்குரி சாக்கிரிகள் மந்திரியா வந்தது அப்புறம் தேசம் இருக்குமோ ஆகினாலும் அவர்கள் நல்லவர்களாகவும் அவர்கள் இருக்கே நாம் போக வேண்டிய பொறுப்பெல்லாம் நமக்கு உண்டு அந்த பொறுப்பெல்லாத்தையும் வச்சுருந்தான் பெரிய மகா யாரும் பண்ண முடியுமா எல்லாத்தையும் நெருங்கி பழகினாளுக்கு ஆஹாரம் பண்றவா அங்க ஹோமம் அப்படி அவளுக்கு கிடைக்கிறாள் ஒத்தர நம்ம கிடைக்க மாட்டா மெட்ராஸ்ல அவளே அவங்க ஹோமம் பண்றவாக்கணும் தாங்க சரீரம் தானே தாங்க அது அங்க வந்த உடனே எல்லாருக்கும் வாண்டாமலே தோன்றுறதுக்கு தனியான ஒரு இடம் கொடுத்து அவள் இங்கயோ ஒரு அப்படிப்பட்ட இடத்துலையும் கொண்டு போய் உபாச கால வச்சு அந்த நாலஞ்சு நாளும் இங்க நடக்கிற வைபவங்களை நேரம் வந்து பார்க்கிறவாளுக்கு தான் தெரியும் நான் நேர போய் பார்த்ததுனால இத பத்தி சொல்றேன் அவர்களதான் அது மாதிரி நடத்த முடியும் அது மாதிரி லவணம் இல்லாம உப்பு இல்லாம ஆகாரம் அந்த மந்திரத்தை ஜபிச்சு ஹோம் பண்ணால் பாருங்கள் இந்த ஸ்லோகமும் இருக்கேன் அது பெரிய ஸ்லோகமும் ஏதோ ரொம்ப சொல்லியிருக்கு மதத்தை தவிர்த்து இப்படி சொல்லுமா சர்வேஷாந்திரு எங்கெங்க பிராணிகள் இருக்காளோ ரஷ்யாவில் இருக்கிறவன் பாகிஸ்தான்ல மதக்குன்னு நல்ல பசு நல்ல தங்கம் தாவோ ஹிரண்யம் தனம் அன்னபானம் சர்வேஷாந்தது எல்லாருக்கும் இப்ப யாராவது சொல்லுவோன்னா என் மதத்துக்கு வந்தா நீங்க நல்லா இருக்க இல்ல ஆனா நீ பாவீங்குற அப்படி சொல்ற மதம் லட்சம் இருக்கு நம்ம வைரிகமான மதத்துல நம்ம வெயில பயன்கள் மூணு நல்லா இருக்கணும் தங்கம் வள்ளி குவர்ணம் பசு கஷேமும் மங்களம் இப்படி இருக்கணும்னு அது மாதிரி மந்திரம் இந்த சில ஹோமத்தை பத்தி சொல்ற போது அந்த ஹோமத்தை தான் பண்ண போறாள் மகாமந்திரத்தை புவனேஸ்வரி மந்திரம் சேர்த்து அப்படி சம்மிளிதமாய் ரொம்ப பெரிய முறையில அங்க நடக்க போகுது அதை தேவி பாகவத்தை சரித்திரம் இங்க வந்து பன்னிரெண்டு தினங்கள் நடக்க போறது ரொம்ப எல்லாரும் உத்தாசம் பண்ணணும் ஒருத்தருக்கும் இந்த கோட்டி ஆகம் என்ன புண்ணியம் கிடைக்கும் சுவாசினி பூஜை கன்னிகா பூஜை மகாவூதி இதெல்லாம் அந்த அந்த புண்ணிய சிங்கங்கள் எல்லாரும் இடைக்கி வாங்கி விடலாம் ஆனா ஜபிக்கிற மந்திரம் ஒரு பத்து நிமிஷம் ஜபிக்கிற மந்திரம் நம்ம குடும்பத்துக்கு வரும் முடியாது நான் கொடுத்தா போறோம் அவன் பத்து நிமிஷம் மந்திரம் ஒரு பத்து தலைமுறையை காப்பாற்றும் அப்படி ஒரு மணிக்கணக்காக ஜபிக்கிற மந்திரத்தை விளக்கி வாங்கி அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு அவரே இல்லை அது மாதிரி மந்திரத்தை விலக்கி வாங்குவது போல நீங்க எல்லாம் ரொம்ப உத்தாசம் பண்ணி இந்த பெரிய மகா யாகம் நடக்கும் பண்ணி ஜூன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு நாலு நாளும் இந்த அங்க ஆன உடனே எங்கூர் உள்ள யாகம் அம்பிக்கை யாகம் நடக்க போறது சோமயம் நடக்கவே இல்லை ஐய யாகம் குழந்தைக்கு பண்ணமுன்னு முப்பத்தி ரெண்டு குடும்பத்துல பண்ணிட்டு யாகம் நடக்க போகுது புதுக்கோட்டையில போல இந்த பிரசாதத்தை வாங்கி நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் புதுக்கோட்டை யாகத்துக்கு எல்லாரும் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் சகல கஷமத்தையும் கொடுக்கும் நைமிஷம்னு புண்ணியஸ்தலம் பிரம்மா யாகம் பண்ணினால் அஸ்வமேகம் புஷ்பம் பண்ணின உடனே தீர்த்த ரூபிநாதனம் கலந்தால் பிரம்மாவை பூந்து காட்டால் உனக்கு திருப்தியா இருக்கான்னு காட்டா கல்யாணத்துல இருந்து காட்டா எனக்கு திருப்தியா இல்லையா பிரம்மா ஏன்னா நீ ஜலமா இருக்கீங்க எல்லாரையும் பைப்புல வர ஜலம் மாதிரி தோன்றுறது எனக்கு உடனே மறுபடியும் இன்னும் ஒரு காட்டுல போய் பண்ணினார் அங்க அரண்ய ரூபமா காடா வந்தால் பூவும் பழமும் தோட்டமா வந்தால் இதுவும் பிடிக்கல என்னவோ எல்லாரும் ரோட்ல இருக்கிற பழத்தை பறிச்சுட்டு போல மரமா இருந்தா போறல என்ன காஞ்சியில வந்து யாகம் பண்ணினா வரதராஜமா தரிசனம் கொடுத்தார் எப்படின்னு கேட்டா இப்படியே இருக்கணும் நான் என்னைக்கும் பார்த்து பிரம்மா அதுதான் திருப்தியா இருக்கேன் புஷ்கரம் கீர்த்தம் இருக்கே புஷ்கரம் அஜினி குழந்தானது அது பகவத் ரூபம் நைதிஷாரண்யம் பகவத் ரூபம் காஞ்சியில வரலராஜன் பகவதரூபம் பிரம்மாவுக்காக வந்தபூர்த்தி இந்த தத்துவங்களை எல்லாம் நமது ஹிந்து கே கோபாலிங்க பக்திசாரான அழகான ஒரு புத்தகம் இருக்காள் இந்த புஸ்தகத்தை படிச்சு பார்த்தேன்னா தெரியும் எழுதியடத்தையும் போயிட்டு வந்திருக்காரு தபசிய அழகா எழுதியிருக்காள் அப்படி நைமிஷம்ங்கிற புண்ணிய ஸ்தலத்திலே மகான்கள் அந்த சுத்தி ஆகணும்னு ஆழ்வாராதிகள் ஒரு ஆழ்வார் கிடைக்கலன்னு நம்ம ஓபி சுவாமி கிடைக்கிறது நைமிஷத்துல சுற்றி ரொம்ப புண்ணியம் இருக்கணும் அது கிடைக்கும் எல்லாரும் காசியில போய் மதிக்கணும்னு போவாள் என்ன வலது சாத தாரகானே பரமேஸ்வரன் என்ன காய்ச்சியில இருக்கிற பாலம் தைரம் அந்த கீரை தண்டம் சாப்பா மட்டையும் வாங்கி சாப்பிட்ட உடனே உடம்பு நன்னா குண்டாயிடும் உடம்பு நன்னா ஆகிட்டேன்னு வருவோம் வாழ்த்தேர்ல போடும் போட்டு வாழ்த்தேர்னு ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலத்தை சுருட்டு தான் கிடைக்கும் கிடைக்காதுங்க அவன் ஊஜினா ஏதாவது தீ வச்சுக்கணும்னா அதான் வச்சுக்கணும் அங்க ஒண்ணும் அக்னிஹோத்திரமும் மன்றமோ வந்திரம் சொல்ற பிரியல வந்த போயிடும் இருந்த கிடைக்கும் நைமிஷ பிரபுத்தி அடைஞ்சாள் அஹோபுதம் சதாச்சாரம் பண்ணாள் அந்த நைமிஷம் புண்ணியஸ்தலத்திலே மகான்களான மகர்ஷிகள் சௌனக்காரிகள் நித்யாத்திஹோக்கிரம் என்ற தெரியவாள் நான் தர சொல்லி யாராவது வர அவளை கூப்பிட்டு பிரச்சனம் பண்றாள் يَذْوُمُ شَارَ يَدِي لَهَا உள்ள கொண்டு உக்க முடியும் புண்ணியமா மனோஹரமான கருணைகளை சொல்லி சொல்லி உள்ள வந்து உட்கார்ந்துக்கிறான் பகவான உள்ள வரும்பியா பண்ணி விடுவானாம் மகாங்கள் பகவத்குடம் சொல்லி அப்படி விஷ்ணு சரித்திரங்கள் எல்லாத்தையும் சொன்னேன் நாராயணனுடைய மகிமே வரதராஜனை பத்தி சொன்னேன் கேட்டு கேட்டு சர்வபாபஹரம் புண்ணியம் விஷ்ணோஷரித்தம் அத்தம் சமஸ்தபாபம் போயிடுவான் பகவான் நாராயணனுடைய சரித்திரம் கேட்டா அது கோரின பொருள் எல்லாம் அறிவாரி கொடுக்கணும் அப்படிப்பட்ட சரித்திரங்கள் எல்லாம் சொன்னேங்களா இப்படி காதாக கேட்டா புண்ணியம் கண்ணால பார்த்தா புண்ணியங்களுக்கு நம்ம இந்து மதத்தில்தான் இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்காள் அப்படி சகல புராணங்களையும் சூதர் அங்க இருக்கிற மகான்களுக்கு எல்லாம் சொன்னாளாம் அப்படி பகவத்குணம் சொல்றதுல அவ குடும்பம் தான் ரொம்ப உசத்தியா ரொம்ப ஹர்ஷம் பேரு அவ அப்பாவுக்கு மயிர் சிரித்து கண் கலங்கி ஹிருதயம் உருகி சொல்லுவானா பகவத்குணம் என்னவோ ரெண்டு மணி ஒரு மணி ஊக்குட்டோமே கிடிகார பாத்து அப்படி சொல்ற குடும்பம் இல்ல தன் ஜென்மா கரையரணம் அடையணும்னு அந்த அண்ணத்தோட சொல்லுவாடா அதனால போய் பிராமணர் அவர் எங்காட்டா தான் அனுபவிச்சு சொல்றாரு வாரியார் அவர் உருகி உருகி சொல்றார் முருகனை பூஜை பண்ற போது விட்டு புஷ்பத்தை மூணு மணி நாலு மணி வாரி வாரி பகவத் சரணத்தில் போடுறார் பகவான பத்தி பேசுற சிலவன் கல்லா இது பண்ண அவன் மொழாபிடி போட்டா கூட ஜலம் வராது அப்படி இருக்கும் சில ஜீவன் அவன்லாம் ஆறு சையா பேட்டையில் துவக்கிற கல்லுக்காய் அஸ்மசாரம் அது அஸ்மதாரம்னு நல்ல கல்லுக்காய் பழந்துனி துவைக்கிற கல்லு நல்லா இருக்கா எத்தனையோ அசுத்தமான துணிகள் துவக்கிற கல் இருக்கு பாருங்களோ செய்யா போயிட்டே இல்ல ராத்திரி முதற்கொண்டு தோக்கிராமே ஆமா சத்திரையாக மாதிரி ராத்திரியெல்லாம் இருக்கீங்க அந்த கல்லெல்லாம் குணம்லாம் உஷாரிகள் சொல்லி எங்க கிராமங்கள்ல எல்லாம் பாரதம் சொல்லுவன் அண்ணால ஜலமுட்டி சொல்லுவான் உட்கார்ந்து திருப்பி சொல்லுவான் ஒடுக்கு வச்சு பதினாயிரம் ரொம்ப படிப்பு இல்லாத புரியும் அப்படி சொல்லுவாள் அந்த கலையெல்லாம் போயிடப்படாதுனா ஆச்சரியால் சதஸ்தம் நடத்தி அவள் எல்லாரையும் அந்த உடுக்கடி சின்ன அந்த பாரத சரிக்கம் ரொம்ப நன்றாக இருக்கும் அதே மாதிரி பொம்மலாட்டம் எங்கூர்லாம் பொம்மலாட்டம் பொருத்தூர் சேஷவா சொல்லுவாது ஈஸ்வரவாள்னாங்க ராமாயணம்னா பொருத்தியூர் சேஷ அவள் சுரிபானாவே தன்னை பத்தி சொல்லிக்க வேண்டிய சமயத்துல சொல்ல வேண்டாமோ இன்டர்வியூக்கு கூப்பிட்ட சமயத்துல என்ன நீ படிச்சிருக்கா நான் என்ன பத்தி சொல்லிக்கிறா கட் அவுட்றோம் கலை கஞ்சி வேலையை அப்புறம் மாட்டீங்க அப்புறம் என்ன வழியில போட்டு சொல்ல முடியுமா தன்னை பத்தி சொல்லிக்க வேண்டிய சமயத்துல சொல்லிக்கலாம் அவன் அசைடவன் அவசியம் தன்னை பத்தி சொல்லிக்கணும் கஷ்டமா சொல்லுவாடான் செம்மலாட்டம்னா எங்க ஊர்ல ஹரிஷந்திர நாட்டகத்துல அவர் பாடினா அப்படியே பத்தாயிரம் பேர் கேட்பா இப்ப பேரன்லாம் எடுத்துக்கா அவன் பாடினா அப்படிட்டா இந்த பெரிய இதெல்லாம் பாடுவா இதெல்லாம் நம்பூர்லாம் வாழ்க்க போறவே போறாது சுத்தியெல்லாம் போறாது வச்சுன்னு ஒருவன் அவர் அவர் கண்டத்துக்கு பெரிய பானையில விளக்கண்ணியை வச்சுன்னு அப்படி ஹரிஷந்திர நாடகம் சொல்லுவா நிச்சயம் பொய் சொல்ற காட்டாக்குள்ள ஏதோ புய்ய கொஞ்சம் குறைச்சுங்க நம்ம அது மாதிரி புராணங்கள் போய் அமைஞ்சிருக்கு இது நம்ம தேசத்துல இந்த பாக்கியங்கள்லாம் பாட்டெல்லாம் காதால காட்டா பாப்போம் போறதுங்கிறாள் இது வேற ஒத்திரியை போய் கேட்க வேண்டாமே கட்ட அப்படியே இந்த மேடு புதனுடைய மேடு சனியுடைய மேடு இது ரேகா சாஸ்திரத்தை விஷயங்கள் சொல்லியிருக்காள் புத தசையை வரும் கெட்டதான தசையா சுவாமி ராமனை கொண்டு போய் புத தசையில காட்டுல தள்ளிப்பிடுத்து ராமன ரங்கநாதன் வரதராஜன காட்டுல தள்ளா வரும் வயதையெல்லாம் கணத்துல தள்ளுமே வந்தா அந்த தசா தோஷங்கள் எல்லாம் போயிட்டு இருக்குது பகவத் குணம் காட்டா அந்த ரேகையெல்லாம் அழிஞ்சி போயிட்டு இருக்குது அது மாதிரியான ஒரு ஒரு ரகசியம் காதால கேட்டா பாபம் போகும்னு கண்டுபிடிச்சது நம்ம மதத்துல அதத்தான் அந்த அவ குடும்பத்தார் நல்லா சூத்திர சொல்லுவானா அதுக்காக அந்த பரம்பரையில அப்பிராமணாடுற போய் பிராமண மகரிஷி எல்லாம் கேட்டிருக்காள் பாபகரம் புண்ணியம் சமஸ்த பாபம் புகுணும் உங்க முக்கமா காட்டா இப்படி சொல்ல முடியும் எதையும் உதுக முடியாதான் சொல்றேன் அனுகிரக புத்தியோட சொல்லான் சொன்னாள் ரொம்ப மட்டமான ஜாத்தியில இருந்தேன் ஜென்மாந்தரத்துல மகான்களிடத்துல கங்கா தீரத்தில் போய் பகவத்கூடம் காட்டேன் கேக்குற போது அவ கண்ணால ஜலத்தை விட்டு இதருகே அனுகிரக புத்தியோட சொன்னாள் நான் நன்னா இருக்கணும்னு எனக்குன்னு அத கேட்ட சுவாமி தான் தெத்தின்னு என் சித்தன் வரும்படியா பண்ணது மட்டுமல்ல பிரம்மாவுக்கு அது மட்டுமல்ல கிருஷ்ணான்னு சுவாமி என் மனசுல ஓடி இதுக்கு மேல எனக்கு என்ன ஒண்ணுன்னு கேட்டார் ஆஹோ தைவீ கிரம் தர்சனம் நார்வர் சொல்றார் கிருஷ்ணான் கூப்பிட்டா சுவாமி ஓடிவராள் கால் சிலங்கையும் கழுத்த திருநகமும் யசோத மீனின மயில் தோகையும் சவந்த நேத்திரமும் சவந்த அதரமும் திவ்யகுஜமும் மங்கள சுவாமி உள்ள ஓடி வராள் பரமோ லாபா எத் யோகேனும் தரிசனம் யாஜ்நிவர் சொன்னா போலே இதுக்கு மேல எனக்கு லாபம் உண்டா சுவாமி உள்ள ஒரு முடியா பண்ணிவிட்டாலே கூப்பிட்டா ஓடி பொப்பரம் காட்டினா குழந்தை ஓடி வராமருங்க ஒரு பொப்ரம் உண்டை காட்டினா குழந்தைன்னு ஓட்டுல கழகம் போகும் ஓடி வராமே பொப்ரம் காட்டினா குழந்த வரதுக்கு காப்பழக்கட்டைய காட்டினா குழந்தை ஊடி வராமல் உள்ளேங்கிறார் நாரத பகவானி செஞ்சம் எதை நினைக்கணும்னு காட்டாள் ஆச்சாரியோட சிஷையும் காட்டாள் அதுக்கு என்ன சொன்னால் தெரியும் பணத்தை நினைணும் பதவியை நினைனும் ஊர்வாசலை பத்தி நினைனும் கணக்கை பத்தி பாரு நீ அதுக்காக நீ பறக்கவா நீ தேட வேண்டியது பகவத் சரணம் தான் விட்டாள் ஆச்சாரியா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவசரிச்ச பரமாச்சாரியா கிஷ்யன் நூத்தி எண்பத்தோரு கழுவ கேட்டான் நூத்தி எண்பத்தோரு பதில் பிரசின் அக்ஷகோ அக்ஷய வட்டவ அக்ஷய வட்டவரை எங்க பார்த்தாலும் அது காசியிலையும் பிரயாகலையும் கையிலையும் அடியும் நடுவும் காத்திலேயும் அழியாமல் இருக்கிறது எது விதிவது சாதிக்கொள்ளத்துல மனப்பூர்வமா பண்ணின தானம் அது அக்ஷய வட்டவட்சமா அவன் உன் குழந்தை வேறன் உன்னுடைய பேரனுக்கு பேரன் எல்லாருக்கும் அது அப்படி இருந்து ஒரு நாளும் அழியாம காப்பாத்து வந்த புண்ணியம் கஷ்ட குலட்சயும் என்ன பண்ணினா அழியும் பண்ணினா குரல் அழிஞ்சி போய்டும் நாள் என்ன சந்தாப சஜ்ஜனே சுயோகாதி சாதுக்கள் மனசு தவிக்க முடியா பண்ணினா குலட்சேத்து விட்டாள் மகான்கள் சந்தோஷப்படணும் அவள் அவளை நினைச்சா போறோம் இருக்கும் அவளுடைய நாரதாதிகள் கூப்பிட்டா ஓடி வராம்கிறாள் பகவத்குணம் கேட்டா ஹதயம் உருகணும் சுவாமி அப்படியே உள்ள தெரியணும் அது மாதிரியான ஹதய பரிபாகம் வர்றதுன்னா அது ரொம்ப பெரிய புண்ணியத்தாலதான் வரும் அப்படி வரும்படியா அந்த சூத்தனுடைய குடும்பம் உங்க சூதரை பார்த்து சௌனகாரி மகரிஷியே சூதஜீவ சமாப்தி ஆயிரக்கணக்கான வருஷம் நீங்கள் நல்லா இருக்கணும் எத்வம் சாவயசீகன காடு வழியா கேட்டு எங்க பாபம் போக முடியா பண்றேலே விஷ்ணு விூதிமே ருமே பஞ்சாட்சரமே சிவநவோயமே ய நிர்மாண மகிமே என்ன சொன்னாலும் ரெண்டு வீட்டு சொன்னா பாபம் போடுவான் மகாதேவோ மகாதேவானா கோட்டிபிர்த்தி தோஷம் போடுவான் கோட்டி துஷ்டஸ்ரீகளுடைய ஷுக்கையினால ஏற்பட்ட பாபங்கள் போடுவான் மகாதேவான yamayaanti varadebe sitpatane mohadeva mahadeve mohade chitayam prani vaivasva kavah mahulisam guttanachi more mahadeva devanna yamalokam bhayabruma அப்படிப்பட்ட வைபத்தையும் விபூதி மகிமியும் ருதிராட்சமஹும் எப்போதும் ருதிராட்சம் எடுக்கணும் அவருடைய ஆச்சரியம் சொன்ன வேற எந்த இது ஒரு வேற ருதிராட்சம் கருது துவாரம் கஷ்டம் இருவாள் ஐஸ்வரில் வச்சா ரொம்ப நேரம் இது பெரியவாட படுக்க முட்டா அவ ஒரு உள்ள போன நாங்கெல்லாம் வந்திருக்கோம்னா பெரியவா உட்காந்துட்டா நானே நடந்தது எல்லாம் அன்னைக்கு ருத்ராட்சத்தை பத்தி விசூத்தியை பத்தி நான் காரணம் ஒன்று போய் கொடுத்தேன் பெரியவாழ் காரணம் பூர்த்தி ஆச்சு இரண்டாவது வாரத்தோட பூர்த்தி ஆயிடுச்சு ஜீவராசிகள் நன்றி அப்ப பெரியவாழ் என்னென்ன ஆயிடுச்சுன்னா லட்சகாண்டம் உபதேசகாண்டம் அதுதான் விபூதி மகிமே ருத்ராட்ச மகிமே பஞ்சாட்சன மகிமே சிவாலய அம்மா மகிமே சிவநாம மகிமே பிரதோஷ மகிமே பைரவ விரதம் சோமவார வர்தம் எல்லா மகிமையும் சொல்லி இருக்காள் அது இருக்குன்னு சொன்னேன் அப்ப பிரிவா எந்தீஜத்துக்காவது துவாரம் தான் தொலைபோட்டதான ஒரு துவாரம் போட்டதுனாலேயே கருத்துல தரிச்சுக்கோன்னு சொல்றதான் அப்படி தெரிவு ஒரு பெரிய மனுஷியா சொல்றாள் இருபது உரத்துக்கு முன்னாடி பெரிய வாழ்க்கை போனேன்னு நாங்க இருபது பேரா எல்லாரும் பரப்பு வந்துட்டோம் என்ன மட்டும் மறுபடியும் கூப்பிட்டா நான் போனேன் ருத்லாட்சத்தை பேரை போட்டுக்கோண்டா அது போட்டுல நன்னா இருக்கேன் பேருக்கு மட்டும் இல்ல விஷத்தி பரமேஸ்வரனே இருக்கு தேவத்தை அது பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் அந்த ருத்ராட்ச மகிமே விபூதி மகிமே பரமேஸ்வனுடைய பஞ்சாட்சர மகிமே பஞ்சாட்சரம் ஜபம் இல்லன்னா இந்த பெரியவா எல்லாம் பிச்சை பண்ண மாட்டாள் மகான்கள் எல்லாம் ஐஸ்வர்யம் பண்ண மாட்டாள் இப்போ அது மாதிரி விரதம் வச்சிருந்தாங்க பண்ணி நடந்த சாஹ வலி தான் அது தவிர வேற வழி இல்ல பஞ்சாட்சரம் யாரு ஜபம் பண்றாங்க பஞ்சாட்சரம் இல்லையா இந்தி சாதத்துக்கு சமையல் கூட பண்றதில்லை இப்ப சாத்தத்துக்கு ஐயா ரூம்ல இருந்து வரது காட்டு அவன் பஞ்சாட்சம் ஜபம் தான் பண்றாங்க நின்று உட்காரமாட்டேன்ட்டா ரொம்ப நாள் அன்னைக்கு அனுகூலம் பண்ணி பேசினாய் அப்படி பஞ்சாட்சரம் ஜபம் இல்லாம இருக்கிறதே இல்ல இப்ப ரொம்ப பேர்களுக்கு பஞ்சாப்ஷன் எப்போம்னு எண்ணம் உண்டு கொஞ்ச காலம் போகட்டம்னு வச்சிருக்கீங்களா கொஞ்ச காலம் நீ இருக்க போறது என்ன நிச்சயம் இருக்க போறியா அப்படி நீ இருக்க போறதா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குமா அப்படி அதுக்கப்புறம் நடத்தணும் ரொம்ப நாள் இருக்கிறதா இருந்தா ரொம்ப நாள் இல்லாதனா அந்த கம்பெனி உத்தியாகிட்டு இருக்காள் இப்படி இல்லாம சாருமாறா நினைச்சுட்டு இருக்காங்களே எனக்கும் சாஸ்வதமா இருக்க போறோம்னு நினைச்சிருந்து அப்படி நினைச்சுக்கவே கூடாது பஞ்சாட்சரத்துக்கு ஜபிக்காய் சாஷ்வதமா கூட இருக்கும் ரொம்ப நாள் இருக்கும் ஆச்சாரியாக சொன்னால் பஞ்சாட்சரம் பாவனமுச்சர்த்து கௌபீர்து ஜிக்க அபிகர்ஷ்ணும் பரமேஸ்வரஹமனத்தில் சந்திரகலாவதம்சனாய் கங்காதரனாய் உமாகாண்டனாய் தேவதேவனாய் காலகாலனாய் மத்தியுஞ்சயனாய் உள்ள பாக்கணும் இதுக்குமேலே ஒன்னுண்டியா அந்த ஜென்மாதன் ஜென்மா பஞ்சாட்சரத்தை அவசியம் அந்தமோக்கொண்டு ஜபிக்கணும் ஸ்ரீகெல்லாம் ஜபிக்கணும் ஜபிக்கணும் அப்பிராஹ் எல்லாரும் ஜபிக்கணும் எல்லாரும் அப்பமானம் சொல்றாள் பஞ்சாட்சரத்தை அப்படிப்பட்ட மகாமந்திரம் பஞ்சாட்சரம் அந்த மகிமையில்தான் சொல்லியிருந்தாள் எல்லாம் நீங்கள் சொன்னேன் காட்டும் அது எல்லாம் கதை சொல்லி விருதியுடைய மகிமே ருத்ராட்சத்தினருடைய மகிமே சிவாலயம் கற்றத்தினுடைய பெருமை ஒரு துஷ்டஸ்திரி ஒரு பிராமணனே ராத்திரியில சுருங்கிட்டு இருக்கும் போது கழுத்துல பாட்டு கொண்டு விட்டாள் அவளுக்கு கடைசி காலத்துல விமானம் கைலாசி யமதூத்தால் அக்கிரமன் நாங்க வந்து சிவதூதாள் அழிச்சுட்டு போறாளேன்னு யமன் கிட்ட போய் சண்டை போட்டாள் தங்களது எதமான ஒரு பிரம்மசக்தி மனிதவளவை அவ மலிச்சு போயிட்டுதான் நாங்க அவளை நரகத்தில் அடிக்கணும்னு போறோம் பரமேஸ்வரன் அங்க என்ன விமானம் வச்சு கைலாசம் அடிச்சுகளே தர்ம சூக் மாதிரி சிவாலயத்துல சிவலிங்கத்துக்கு அடியில ஆதார செலியா விட்டு அவ கையான கொண்டு போய் போட்ட கல் அந்த புண்ணியம் அவளை கொண்டு போய் கைலாசம் அழைச்சிட்டு போயிட்டுறாங்கிறாள் இப்படி எத்தனையோ பெரிய பாபம் பண்ணிருவாள் ஒரு சிவாலயத்துக்கு ஒரு கல் கொடுத்துட்டா பகவத்யம் பகவான தவிர பண்ணும் அவன் ஒரு கல்ல மேல விட்டு ஏழு வருஷம் தண்டிக்கணும்னு கேஸ் கொடுக்கறான் ஒரு ஸ்திரீக்கு கைலாசம் தான் பகவத் காருண்யம் எப்படியாவது தர்மத்தில் ஈடுபட்டா போரும் சித்தன் அவர் அவள் அறிஞ்ச கல் ஒரு சிவாலயத்துல வந்து உபதேச காண்டத்துல போய் சொல்றா விஷயம் இல்லன்னு சொல்றா அச்சரியால் என்ன இப்படி இது அக்கிரமமா இருக்கேன்னா பகவானுடைய கருணைன்னா அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டா இல்லையா ஒரு காகிதத்தை அழகாவுத்தம் பணியினுக்கு சம்பளம் கொடுக்கறதா பெருமை பெருசு அதுவா கருணை மாப்பிளைக்கு வரலட்சுமன் கொடுக்கிறதா கருணை கொடுக்கலனா விண்டால் அடிக்கிறானுடைய காருண்யம் கருணையினுடைய பெருமை சொல்ற போது இப்படி போயிட்டு சொல்ற தர்மசூத்தம்னால்தான் தர்மசிய தத்துவம் நிதம் குஹாயம் தர்ம தத்துவம் இவையோ கிடக்கு அத மகான்கள் சொல்றதுதான் தர்மம்னு நீ தெரிஞ்சுக்கணும் தர்மமே நேரம் வந்து சொல்லாது சொன்னாலும் காக்காதே இருக்காரு தர்மத்தை அருஷ்டிக்கிற பெரியவாழ் வாக்கால ஏது நல்லதுங்கிறாலோ அத கழு நி தர்ம சரத ஆம் நேவ நகன் தர்வீத்தே அயம்சந்தி தர்ம பிரிவாழ் வாக்கினால ஏதா நல்லதுங்கிறாலோ அது தர்மம் ஏதா அகர்மங்கிறாழோ அது தப்பு அவா சொன்னா கேட்டு வேற நகிர் ந கந்தர்வான் அபிதரைத் தியாகற்றதே ந தேவான் அபிதரை கந்தர்வாளோ தேவதைகளோ கிட்டுக்களோ வேற வந்து சொல்ல மாட்டாள் சொன்னாலும் காக்காதேட்டாள் தர்மத்தை அனுஷ்டிக்கிறவாள் சொன்னா கேளுமட்டாள் அவா சொன்னா தான் தர்மம் வந்துட்டாள் அப்படி தர்ம தத்துவம் முடியோ போய் கிடக்கி அதெல்லாத்தையும் தான் புராணங்கள்ல போய் சொல்றாள் பரமேஸ்வர சரித்திரங்கள் பல கதைகளோடு கூட இப்படிப்பட்ட இத்திஹாசங்களோடு கூட சொன்னேன் கேட்டு சந்தோஷப்பட்டோம் எல்லா புராணத்துக்கும் மேற்பட்ட புராணம் இது பாவனாத் பாவனம் பரம் ஆமா எல்லாருக்கும் க்ஷேமத்தைக் கொடுக்கக்கூடிய ஒரு புராணம் ஏதாவது இல்லாத சொல்லணும்னு என அனலோகத்துல சகல போகங்களையும் கொடுக்கணும் கடைசீல மோட்சத்தையும் கொடுக்கணும் யமலோகம் போகக்கூடாது நரகம் அப்படிப்பட்ட ஒரு புராணம் இருந்தாத சொல்லணும் நாளாம் புக்தியுரம் அனாய்ரோகி மகாபாஹ ஏற்படம் அந்த புராணம் கேட்டு கலா கல் பற்ற உங்களை வரவு எங்களுக்கு மார்க்கம் இல்ல உங்களை போறத்தை பெரியவாழ் தான் காப்பாத்தணும் கலாபதம் ஜயச்சிதம் இந்த கலில எதைக் காட்டாலும் சம்சயம் இல்லாமல் சித்தத்தில் அவலைகள் நீங்கே அனுகிரகம் பண்றது உங்களை போலத்தை பிரிவாள முடியும் கலாவம் மகாபாது மகாபா ி மகரிஷிய கேட்டவுடனே சூத்தர் சொல்றாள் சர்வசாஸ்திர சாரத்தை கேட்டுக்கே இது லோகத்துக்கெல்லாம் கஷமே இப்படி யாரு கேட்க போறாள் கேள்வியே கேட்க தெரியாது கேட்டத புரிஞ்சுக்கிறது அப்புறம் இருக்கட்டும் கேள்வ கேட்க தெரியணுமே அதுவே கேட்க தெரியாது இப்படி கேட்கறவா கிடைச்சாலே ஆச்சாரியால இப்படிதான் சொன்னாள் பகவத்வாதா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவசரிச்ச ஆச்சாரியாலே சிஷ்யன் கேள்வியெல்லாம் கேட்டான் இப்படி கேக்கிற சிஷ்யா எனக்கு ஒருத்தன் கிடைச்சேன்னு சொல்ற ஓ மதிராக செவடன்னா நெல்லத்த சொன்னத்தை எவன் கேக்கலையோ அவன் தான் செவிடன் கேக்கல்லேன்னா காதால் இல்ல செய்யாம விட்டு நான் பாருங்க நூத்தி எண்பத்தோரு கேழ் நூத்தி எண்பத்தோரு பதில் யாரு செவுட் ஏதோ இந்த காதுகள் தாமரிட்டானே அவன் அவனுக்கு எப்படியாவது சுத்திப்படலாம் நன்மை பாரு கேட்டு விட்டு காதல வாங்கிட்டு விடுறானே அவன் தான் ஆச்சாரியா சோசம் எது ஆசௌம்னு ஆசோசம்னா ஏதோ ஆரோ மறிச்சு போயிட்டா தூட்டு தாக்கற பாருங்களோ இது ஆசோசம் நினைச்சிட்டு இருக்கும் இது ஆசோசம் இல்லையா அசடி இது பத்து நாள் கோனா தொலைஞ்சும் போய்டும் அல்லது அவனை தொட்டம்னா ஸ்நானம் பண்ணாலும் கடலை நிறைய வாங்கி வச்சு விடுறானே அந்த பாட்டிசான் தான் ஆசை வச்சுங்க கடனுக்கு மேல தீட்டு வேற இல்லேன்னுட்டா கடன் தான் தீட்டுன்னு விட்டாள் ஆச்சரியா ஆச்சரியா தான் சொல்ல தெரியும் வேற யாருக்கு சொல்ல தெரியும் அம்மா நம்ப கடனை வாங்கி விடுற பயப்படாம அவன்தான்சம்பிங்க அவனை அவ கண்ணாங்க கேள்வியும்பி போ எழுதி வச்சு ஸ்கூல்ல ஒரு சின்ன குழந்தையில இருந்து துறவி பெரிய படிக்கணும் நித்தியம் கேக்கணும் அப்படி ஆச்சரியனும் போய் சொல்லியிருக்காள் இப்படி கழிக்கம் கிடைச்சியேன்னு சந்தோஷப்படுறாள் அது மாதிரி பிரச்சனை பண்றவாள் அவதான் வாஸ்தவமா பிரச்சனை பண்றவாள் தான் கதை பண்ணணும் தோணும் அப்படிப்பட்ட பெரிய உத்தமான மகாங்களான சௌரகாதி மகாவிஷயெல்லாம் அபிராஹனான சூதர பாத்துக்காட்ட சூத்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சர்வாஸ்திர சார்த்தோட சர்வாஸ்திரி தீர் दे भागवतों अरवि तीर्थम सटि तीर्थ पल पुराण देवी भागवते कम तौर अंबा कर्ण अटण अंबा करण के अल சாட்சாத் ஜெகன் மாதா தேவி பிரம்மலோகத்துக்கும் மேலே மணித்வீபம்னு ஒரு லோகம் இருக்கான் அது எல்லா லோகத்துக்கும் கொடையாக இருக்கான் கொடை என்ன பண்றது வெயில்னால ஏற்பட்ட தாபத்தை போக்கி நமக்கு நேழ கொடுக்கிறது இந்த சாம்சாரிகமான துக்கத்தை தாபத்தை போக்கி காக்குறதாம் இந்த மணித்வீபம் லோகம் அப்படி அமைஞ்சிருக்கான் அதுக்கு சர்வலோகம்னு பேரு மணித்வீபம்னு பேரு அங்கதான் ரொம்ப இருக்காள் அவளுக்கு தான் புவனேஸ்வரின்னு அவளுடைய மந்திரம் தான் புவனேஸ்வரி மந்திரம் அந்த மந்திரத்தாலதான் ஹோமம் அந்த மந்திரத்தை பத்தி ஆச்சாரியாள் கனியான கல்பம் எழுதிக்காள் ஆதிசங்கரன் பிரபஞ்ச சாரத்திலே வெளி அதனுடைய பெருமையைச் சொல்கிறோம் அந்த மந்திரத்தை நசிக்கிறவாளுடைய பக்கத்தில் மகாலட்சுமி வந்து தங்க பிளேட்ல ரத்னத்தையும் சுவர்ணத்தையும் வச்சுக்கிண்டு என்ன வேண்டும் என்ன வேண்டும் நான் என்ன பண்ணணும்னு கேட்பலாம் அப்படி கேட்பதுங்கிறாள் திரிபுராபிக்கிற உத்தமாள் இருக்காளே இந்த ஜாபகால் அவளுடைய பக்கத்துல நீங்கள் பாவாடியும் பாதசரமும் மேலாற்றும் குங்குமம் ராட்டும் கழுத்துல காரையும் காசி மாதையும் கலையில கிண்ணையும் கிண்ணனும் பக்கத்துல வந்து நிற்கிறேன் பாக்கிறாழே என்றாள் சுபத்திர பசியன் தீந்தாள் நடக்கிற காலம் வர்த்தமான காலத்தை சொல்றாள் இப்போ பாக்கிறாழேங்கிறாள் துருவாசு அவர் அம்பாடு உபாசகரன் நாராயணன் ஆராதி ஒருவர் வைகுண்டம் போவர் கைலாசம் போவர் மணிஜி போவர் அவருக்கு எங்கேயும் எப்போ ஒண்ணாலும் போகலாம் குருவாசு சுகுர்ஜினா ஸ்பஷந்தி கேச்சதுன்னு சொல்லிவிட்டு இருநூறு ஸ்லோகம் அம்பாளை பத்தி சொல்லிவிட்டு இந்த ஸ்தோத்திரத்துக்கு பலம் என்னால சொல்ல முடியாது அம்மா பலா நீ செய்வா ஒரு ஒரு ஸ்தோத்திரத்துக்கும் பலன் சொல்றதுண்டு புத்திர காமாலா இருந்தா கிடைக்கும் ஐஸ்வர்ய காமாருக்கு ஐஸ்வர்யம் மூட்ச காமாலுக்கு மோட்சம்னு அப்படி சொல்றதுண்டு குருவாசஸ் அப்படி சொல்லலே இந்த ஸ்தோத்திரத்துக்கு பலன் என்னால சொல்ல முடியாது அவளுக்கு தான் தெரியும் அவள் தான் சொல்லுங்கள் அப்படிப்பட்ட அம்மாவுடைய பிரகாசிக்கிறாளே மணித்வீபிலே அவளை பத்தி சொன்ன சரித்திரம் தான் இந்த தேவி பாவத்தை முழுக்க கடைசியில் அஞ்சு அத்தியாயம் மணித்வீப வர்ணனம் அம்பாளுடைய வர்ணனம் அங்க இருக்கிற தேவத அதெல்லாம் பார்த்தா மணித்வீப நேரம் பார்ப்பது போல அப்படி வர்ணிச்சிருக்காள் அதோட கூட இந்த புராணத்துக்கு என்ன பெருமைன்னா வியாச தானே நேர ஜனமேஜியருக்கு உபதேசம் பண்ணினாள் ஜனமேஜிய சர்க்கயாகம் பண்ணி பல பாம்புகளை கொண்டுட்டாள் பல ஜீவன்களுக்கு ஹிம்சம் பண்ணிவிட்டாள் அதனால பலவிதமான தொல்லை வந்துடுச்சு அதோடு கூட அவ அப்பா பாம்பு கடிச்சு போயிட்டார் பரீட்சித்து இதெல்லாம் துர்மரணம் சொல்றது இதனால அவருக்கு சத்கதி கிடைக்கணும்னு யாசனை கேட்டு அம்பாளுடைய அனுகிரகத்தால் சத்கதி அவர் கிடைக்கும்னு ஒன்பது நாள் விஜிவத்தான் அம்பாளுடைய மந்திரஜபம் தேவி பாகவத பாராயணம் இந்த சரித்திர சிரவணம் தானே உட்கார்ந்து உபதேசம் பண்ணினால் வியாசரே நேர சொன்ன சரித்திரம் பாக்கியெல்லாம் தன் சிஷ்யால் வைசம்பாயினர் கொண்டு பாரதம் சொல்ல சொன்னாள் சுக்கரை கொண்டு சொல்ல சொன்னாள் பாகவதம் தேவி பாகவதம் வியாசரே நேர சொன்ன சரித்திரம் அதனால கூட இந்த புராணத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு அப்படிப்பட்ட தேவி பாகவதம் தேவியனுடைய சரித்திரம் இருக்கேன் தேவி புராணம் जनमे जय जे की ஜூபதி ஜனபேஜே சக்கவர்த்தி கீ வியாசா உபதேஷமய ஜனே ஜய பூபதிமன் ஜித்தார राजुतम अब पाप गु मरीच पापते पूमरण अंद कुछ अभी அதான் பெரிய கஷ்டம் கணத்துல போனான்னா அப்புறம் உடனே வண்டியில போவோம் கார்ல போவோம் போவோம் பேர பைத்தி எல்லாம் வந்துட்டே இருக்கும் இது அதை தடுப்பு சொல்றா ரிஷிகள் அவளுக்கு தானே தெரியும் ஆண்களுக்கு தான் புரியும் துர்மரணம் குடும்பத்தில் சம்பவிச்சிருந்தோம்னா அது அப்படியே தொட்டுக்கொண்டே வருவா யாரையாவது அது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும் அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் அதுக்காகத்தான் பாகவதம் காட்டாலும் தெய்வி பாகவதம் அம்பாளுடைய சரித்திரம் அப்படி சவணம் பண்ணி அந்த பாபம் போய் சப்தத்தி அடைஞ்சாலாம் நவபிவசி ஸ்ரீமதி தேவிய பூஜை ஐம்பது நாள்ல காட்டாளாம் ஜனவேஜய் மகாராஜா வியாசர் அம்பாளை பூஜை பண்ணி பிடிச்சி சொல்லுவாராம் அம்பாளை சர்னாமத்தால அர்ச்சனை பண்ணி லலிதாசாஸ்னம் இருக்கு உலகத்துல பத்து மாசம் குழந்தை தொத்துள்ள படுத்துக்கிட்டு இருந்தது ஏன்னா வயச அம்மானு ஆதாறது அப்பான்னு கூப்பிடுதோ சார்னு கூப்பிடலாம் அண்ணான்னு கூப்பிடுறதா கூப்பிடல அம்மாங்கிறது அது மாதிரி ஏதாவது நமக்கு குறைகள் இருந்தா அம்மாவை தான அதனால முதல் அர்த்தம் ஸ்ரீ மாத்திரே நகா லலிதா சாஸ்தனாமத்துல முதல் அர்த்தம்லையும் ஸ்ரீ மாத்திரே நகாத்தான் பாஸ்கராயர் ரொம்ப புரியவாள் அவள் அர்த்தம் பண்ணியிருக்காள் ஆச்சாரியால் மூன்று முறை லிடிதாசா சுவாமிக்கு அர்த்தம் பண்ணணும்னு ஆரம்பிச்சாள் போய் புஸ்தகத்தை எடுத்து காட்டுல ஒரு ஆசிரமத்தில் சென்னையில இருந்து மூன்று முறை என்ன சொல்றேன் உள்ள ஒரு பெண் குழந்தை பாவாடியும் பாதசரமும் நிற்கிறார் அந்த குழந்தை கொடுத்தா நான் எடுத்துட்டு வந்தேன் பத்துவாதன் நம்ம ஆசிரமத்துல சன்னியாசி இருக்கிறத ஸ்ரீ இருப்பதற்கு என்ன நிமித்தம் உள்ள போராள் அம்பாளே வந்து காத்தியாயன வித்மகே கன்னியகுமாரி ஹீமகிமே என் சகோதரனுடைய நாமாக்கு நீங்க அர்த்தம் பண்ணினால் மகர்ஷி எழுதினால் பக்தர் எழுதியிருக்காள் மது மதத்தை கருவினி எழுதியிருக்காள் ரொம்ப அழகா எழுதியிருக்காள் எழுதியிருக்கிறார் அக்ஷத்திர சொல்றாள் ராம சரித்திரத்தை பத்தி சொல்ல வர நாமா வரபோது சொல்றாள் அதுக்கு அவசாரிக்கு சொல்றாள் அச மத்தீவனம் ஸ்ரீராம சரித்திரம் பிரஸ்தூ இனி மரித்தவர்களையும் பிழைக்கச் செய்யும் ராமச்சரித்திரம் கூறப்படுகிறது அது மிருத்தசஞ்சீவனம் ஸ்ரீராம சரித்திரம் பிரஸ்தூ மறிச்சவர்களையும் பிழைக்கப்படும் ராமகதேங்கிறார் ராமகதேனுடைய பெருமையே வால்மீகி சொன்னா கூட அப்படி சொல்ல முடியாது பட்டர் அப்படி சொல்றாள் சாஸ்னாவில அதை படிச்சா என்ன தோன்றது தெரியுமோ ஷாவே இல்லைன்னு சொல்றது முச்சு வரவே மாட்டான்னு சொல்றது அது மாதிரி மகான் வேலை அவள் நேரம் அனுபவிச்சுவாள் பட்டர் ரங்கநாதனோட பேசினவர அதனால சுபேட்சணா ராமோ விராமா இந்த நாமாத்து இந்த பத்து பத்து நாமாவா அர்த்த மாட்டாள் அப்படி எப்படி அழகா அழகா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாத ஒரு ஏழையாக்கரை இல்லாம வச்சிருந்தாங்க சாவடி பண்ண முடியுமா கரை போட்டு கிராமத்தில் இந்த பத்து நாமா ராமச்சரித்திரத்தை சொல்ற நாமாந்தால் சொல்ற போது அதுக்கு அவசாரிக்கு அத மதசஞ்சீவனம் ஸ்ரீராம சரித்தம் பிரஸ்தூயே இனி மதித்தவர்களையும் கேட்கச் ராமனுடைய கதையானது கூறப்படுகிறது இனி இப்படி ஆரம்பிச்சுக்கிறாள் ஆரம்பிச்சுன்னா நமக்கு விஷ்ணு சாஸ் நாமம் நிச்சயம் பாராயணம் பண்ணணும்னு கட்டாயம் ஒரு ஜீவனுக்கும் சித்தத்தை தோணுன்னு அவன் நூத்தஞ்சு டிகிரி ஜரம் காமக்கூடிய விரிவா இருக்கு பூஜையில வந்து உட்கார்ந்துட்டா உட்கார முடியல விஷ்ணு சாஸ்ராமணும் நிறையா போய்விட் சொன்னோம் விஷ்ணு சாஸ் நாம ஆச்சு உடனே பூஜை பண்ண உட்காந்து விட்டாள் ஜூரமே இல்லை அவன் டாக்டர்கள்லாம் ஆச்சரியப்படுறாள் ஆடி வண்டிக்கிழமை உடனே கற்று சொன்னேன் நான் நினைச்சு நினைச்சு பார்த்தா நம்ம தேசத்தில் இருக்கிற மந்திரங்களும் ஸ்தோத்திரங்களும் எத்தனை அழகாக அமைந்திருக்கு இதெல்லாம் உபயோகப்படுத்திக்காமே இதுக்கு நேர் விரோதமான காரியம் என்னென்ன உண்டோ இதெல்லாம் நடக்கிறது இது உலகம் முன்னேறி வருதுன்னு சந்தோஷமா குதிரை பின்னாடி போறது குழியில தள்ள நல்லா போறது பாத்தியா குதிரையா இது நல்லதுக்காக போறது கீழே தளர்றதுக்கு போகுது இது பிரயோஜனம் இல்ல நம்ம தேசத்திலே நம்ம வைதிகமான மத்தத்தில் பெரியோர்கள் எவரை கையாண்டார்களோ அது நரம்ப நம்ம தேசத்தை நம்ம தேசம் முன்னேறுத்தம் பாக்கி எல்லாம் குதிரை பின்னாடி போய் தளர்றதுதான் குவிமறிக்கிறதா அது ஒன்றும் சந்தேகமே இல்லை அது மாதிரியான ஒரு நில வரணும்னா சாந்தாரந்தா போன்ற பெரியோர்கள் எல்லாம் இது மாதிரியான பெரிய கோட்டிகோமும் புவனேஸ்வரி மந்திரத்தாலே திலகம் மனபோராடி இருநூறு மூட்டை இல்லை ஐநூறு அளவணம் போஜனம் பண்ணி நாள் நாளைக்கு புதுக்கோட்டையில் நடக்க போகிறது ஜூன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஹஸ்த நட்சத்திரத்தில் பூர்த்தி அவர் ஜெட்டி சுவாமிகளுடைய ஜென்ம திசம் அது அப்படியே ஜெயந்தி தினம் அந்த தினத்துல பூர்த்தியாக இந்தியா பண்றாள் அந்த தர்மத்திற்காகத்தான் இந்த பெரிய இது பண்றோம் அவுடய இந்த ஆறுகிரம் ஷட்ரஹயே துயோகே மந்திரினாம் மரணம் ஹுவம் ஆறுந்த மந்திரிகளுக்கு மரணம் இப்படி இல்லாமல் ஜோதிஷ புத்தகத்தில் இருக்குது நான் என்னமோ சொன்னாது ஆறு கிரங்கள் ரிஷபராசி லந்திரிகளுக்கு ஆபத்திர இப்படி இல்லாம எல்லாரும் ஷேம மாறி வாண்டாமா நம்ம தேசம் நாம் பிரார்த்திக்க வேண்டி பொறுப்பில்லைய பசுஸ்ரீ மிருகங்களுக்கும் ஸ்தீகளுக்கும் குழந்தைகளுக்கும் ஆபத்து என்கிறாள் விரகபராசிலே இந்த கிரகங்கள் சாந்தாக்கே மத்தியவஷ்டி சசியநாஷா கிருப்பானாம் சமரம் மகத்து பெரிய யுத்தம் வருகிறாள் மழை குறைச்ச பயிர் கிருஷ்டம் ராஜாக்கள் டிஷாண்டே இன்னும் என்ன வானம் ஆபத்து இதெல்லாம் துறையிறது தெய்வபலத்தால் தான் நீங்கணும் வேற ஒன்னும் மார்க்கமே தெரியல ஈஸ்வரம் தான் அனுகிரகம் உள்ளன அது தெரியவான் மனசிலெல்லாம் தோ அதை அப்படியே உலகங்கள் எல்லாம் நன்றாக இருக்க முடியாது எல்லாம் பண்ணணும் அந்த முறையில் அவன் மனசுல இது மாதிரி ஒரு பிரவித்தி தோணி கூட்டி ஹோமம் பண்ண அந்த ஹோமத்துல தான் இந்த தேவி சாபத்தை சரித்திரம் இங்க நாளைக்கு பூஜை பண்ணி அம்மாவை அர்ச்சனை பண்ணி யாசாச்சாரியால் ிருஷ தீர்கோ துர்சூக்தம் முதலிய மஹாமந்திரங்களாலே பூஜ மண்ணினாழாம் வியாசாச்சாரியார் ஒன்பது की பூஜை உடனே திவ்யமான சரித்திர உபதேசம் அது மாதிரி போயி நாம்பூ பரீட்சித விவதி திவ்யவியம் ரெஷா நபரா பரீட்சிதவீ நவாஹேசம் போ நமஸ்காரம் மண்ணி அம்பாழ வியர ஆச்சதியம் ராஜா உத்தி ஜனமேஜய நம்ம மத்தல நாமா நம்மோட பூரதல்யும் பிதா பிதா தவிதா தத்ிதா தத்திதா செய்வ விஷ்ணு யானை செய்ய வால்மீகி ராமாயணத்தை சொல்ற போது நாம் கேட்டோம்னா நம்ம அப்பா அப்பாவுடைய அப்பா அவருடைய அப்பா தாத்தா அஞ்சு சலமுறை கரையேறதா ராமாயணம் ஆடி வழிங்கன்னு கேட்டாங்க இதுக்கு புண்ணியம் இப்படி போய் சொல்றாள் நாம் ஏதோ ஸ்ரத்தையோடையோ அஸ்ரத்தையோடையோ கேட்கிறோம் இந்த கேட்கறதுக்கு புண்ணியம் அஞ்சு சலமுறை கரையறதுங்கிற இது மாதிரி இன்னொரு தலைமுறை உண்டு ஜென்மா உண்டு கண்டுபிடிச்சது நம்ம வைதிகமான மதம்தான் வேறு ஒரு மதத்துல நோக்காந்திரம் உண்டு ஜென்மாந்திரம் உண்டு கண்டுபிடிக்கல இதோட போச்சு அதனாலதான் அந்த மதங்கள் வந்து ரொம்ப குறுகின எண்ணத்தோட இருக்குமான நோக்கத்தோடு தலைமுறையை காப்பாத்துறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரகசியத்தை கண்டுபிடிக்காதோனா அது குறுகின மனம் இல்லையா குறுகின மனப்பான்மை இல்லையா எத்தனை ஜென்மாவை கரையிறது அப்படி உள்ள ஒரு ரகசியத்தில் நம்ம வேதம்தான் ஜென்மாந்திரம் உண்டு நோக்காந்திரம் உண்டு அதே ரிஷி எல்லாம் வேதத்தில் இருக்கிற ரகசியத்தை போய் ஏதெந்த போல ஒரு உபதேசம் எந்த லோகத்துல போனா பார்க்க முடியும் சகல ஜாதி எத்தனை ஜாதி இப்போ ஜாதி கிடையாது உலகத்தில் அத்தனை ஜாத்திகளுடைய பெயரையும் சொல்லி இத்தனை ஜாத்தியும் பகவானிடத்துல ஒப்புக்கிறேன் நீங்க நல்லா வைக்கணும்னு பிரார்த்தனை லபராஜன்ருஷ்ரம் நாரயணம் ப்ரிப யோ காயோ அதினா சூத்தம் அனுவாதம்ேடிய வேதம் அவன்னை ஜத்துல பிரி நல்லா வைக்கணும் பிரார்த்தனை இப்படி பிரார்த்திக்கிற பிராமண ஜாதி நன்றாக இருக்கணும்னு ராஜாக்கள் எல்லாம் சர்வமானியம் விட்டு எல்லாம் பண்ணினால் எங்க குடும்பத்துக்கு சர்வமானியம் இருந்து புரிஞ்சுக்கிட்டா மூணு வருஷமாச்சு புரிஞ்சுக்கா எங்க குடும்பத்துக்கு சர்வானியத்தை புடுங்கலாமா நாங்கள் என்ன வேதத்தை பணம் போறதுக்காக சொல்லல ஒரு பெருமை ராஜாக்கள் கொடுத்தாலும் ஒரு பெரிய பெருமை அந்த சமூகம் போயிட்டு இருக்க அதுக்கெல்லாம் தீர்வை கொடுக்கணும்னு சொன்னதோட மூணு வருஷம் கொடுக்கணும் எப்போ அவ போட்டா பாருவோ ஒரு உத்தரவு அதுக்கும் இருந்து அவன் ஏழக அவன் நிலத்தை விக்க வேண்டிய தவிர வழி இல்லைங்க என்னமோ பெரியவாள் வச்ச நிலம் விற்கப்படாதுன்னு நஷ்டமோ லாபமும் தெரியாது இந்த வேதங்கள் எல்லாம் ரஷிக்க வேண்டாம் பகவான் இடத்துல போய் சர்வஜாத்தியும் காட்சிக் கிராமன்னு உலகத்துல இல்லைன்னா நல்லா ஆற்றினோட முடியுமா ஆயிட முடியுமா முடியவே முடியாது அதுதான் வேண்டும் அதுதான் புரியணும் வேண்டும் ஆமா பகவத் சரணம் சொல்லிவிட்டா கங்கா ஜனகம் அகல்யை பெண்ணா ஆக்கின சரணம் ஹதயத்தில் நமக்கு தோணுமே அந்த சரணத்தை தான் அகர்ணிசம் நினைக்கணும் என்றால் ஆச்சரியால் அப்படி பகவானிடத்துல சகல ஜாத்தியும் ஒன்று வச்சு கஷேமப்படுத்தணும்னு வாழ்ற வேதம் அந்த வேதம் இன்னுமே போயிடும் போது இன்னும் கொஞ்ச நாள்ல வேதமே காதல விழாமே ஒரு நிலையில சாம வேதத்துக்கு ஆள் இல்லையா அத்தியனம் சொல்லிக் கொடுக்கறவா கூட இல்லாம போயிடப்படுதுல இருவேதத்துக்கு ரெண்டே ரெண்டு பையன் தான் இருக்காங்க வேற பையனே இல்லை இதெல்லாம் நினைச்சு பார்த்தா இனிமே பிரகதாரங்க கேக்கணும் தோணிக்கு தூரம் வச்சுக்கணும் இனிமே கேட்க முடியாது பத்தி கவலைப்படுறவாள யாரோ ஆச்சாரியார் கவலைப்படுறாம எல்லவாழா இருக்கிறவாள் அப்படியே புண்ணிய பொருஷாடா இருக்கிறவாழ் லௌக்கிக்காடில் சில பேருக்கு வேதத்தை ரட்சிக்க வாடலாமா அது நம்ம கடமை இல்லையான தோன்று உலகம் முழுக்க தோண வேண்டிய தோத்தம் யாரோ ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு தோணினா போருமா ஆயிரம் ஏக்கருக்கு ஜலம் பாய்ச்ச வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பீச்சா வச்சு அடிச்சா போருமா ஆயிரம் ஏக்கர் சாவடி பண்ண முடியுமா முடியவே முடியாது எல்லாம் யாரும் ரட்சிக்க போறாங்க என்னமா ஆக போறதுன்னு நினைச்சு பார்த்தா ரொம்ப பயமா கூட இருக்கு இந்த மந்திரங்களும் இந்த மந்திர அர்த்தங்களும் வித்யாரண்யாதிகள் பாஷ்யங்கள்லாம் எழுதி வச்சிருக்காள் பாதுகாத்து இருக்காள் நம்ம வெளிவா நீ வரையும் தான் வேதத்துல சொல்லிருக்கிற ரகசியங்கள்லாம் தான் இந்த புராணங்கள்லாம் கிடைக்கு இன்னமும் புராணம்னா இது தனியல்ல இருக்கு மந்திரங்களை சொல்லி தான் போதே கோவில் போயிட்டுன்னா வேதத்தை வச்சுன்னு கோவில் கட்டி விடலாம் வேதம் போயிட்டுன்னா அப்புறம் கோவில் கட்ட முடியாது அப்புறம் எதை வச்சு கோவில் கட்டுறது அப்புறம் பேப்பரை வச்சுன்னு கட்டுறதா நித்தியம் பேப்பர் வரு அந்த பேப்பரை பார்த்து கட்ட முடியுமா இல்ல அதுல மந்திரம் இருக்கா அதுல அதை வச்சுன்னு முடியவே முடியாது வேதம் தான் வேணும் வேத மந்திரங்களால தான் கோவில்ல ஆலயத்தில் பிரதிஷ்டை எல்லாம் பண்ண முடியும் ஏதோத்தான் நம்ம தேசத்தை ரிகிச்சதாக ஆகும் ராசர் ஒன்பது தினம் பூஜை பண்ணி யோக இப்படி எல்லாம் மணி நாள் அந்தையும் அம்பாளுடைய கதையும் சொல்லி வந்தால் கேட்டே வந்தால் ஜனமேஜியர் அவர் கேட்ட புண்ணம் அவப்பா பாம்பு கடிச்சு போனவர் விமானத்தில் அம்பாளுடைய லோகத்தில் புறப்பட்டாம் லோகமான மணித்வீபக்கு பரபு போராளாம் பரீட்சி சக்கரவர்த்தி பாத்துபிட்டு அப்பா அவன் நமஸ்காரம் வியாசாச்சாரியால பூஜை பண்ணினாலாம் இதுக்குரிய ஒரு மார்க்கம் கண்டுபிடிச்சு அப்பாக்கு சப்ஜெக்ட் இது இந்த புராணத்தை சொன்னேடே அம்பாளை என காண்பிச்சு கொடுத்தேன்னு ஏற்படும் குடும்பத்துல ஏதாவது துர்மதி தோஷங்கள்லாம் இருந்தா அதெல்லாம் போயிடும் உருக்க கேட்க முடியல ஒரு பாதி நாளோ ஒரு கணமோ தீநாம அர்த்தம் கவனம் பண்ற குடும்பத்துல தும்மரணமே வராலாம் கணத்துல போனான் குளத்துல போனான் காலவரிக்கு போனாம் மரத்துல இருந்து விழுந்து போனாம் இடி விழுந்து போனான்னுங்கிற இது மாதிரி தும்மரண தோஷங்கள்லாம் வராதாம் நேஷாம் துர்க்கத்தை கொஜிட்டுங்கிற சொல்வயே தலம் சர்வ தீர்த்தங்களிலையும் ஸ்நானம் பண்ணின புண்ணியம் சகலயங்களையும் பண்ணின புண்ணியம் அத்தனை புண்ணியமும் ஒரு தேவி பாகவதம் கேட்டுட்டா அத்தனையும் அந்த குடும்பத்துக்கு கொண்டு வரணும் தான் அத்தனை கஷ்டங்களும் போடும் கிருத்தயுகம் முதலியர்களில் பல தர்மங்கள் உண்டாம் கலியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் புராண ஸ்ரவணம் உண்டா கல கிருதத்து மத்தை எல்லாரும் தியாகம் பண்ணிவிடுவானா ஆச்சாரங்கள் எல்லாம் போய் எத்தனையோ குலதர்மங்கள் எல்லாம் போயிடும் அவர்களுக்கெல்லாம் இந்த புராண சிரவணம் சகல தர்மத்தையும் அனுஷ்டிச்ச புண்ணியத்தை கொடுக்குமா ல் கே ஆயு குறைச்சல் புண்ணியம் இருந்தா ஆயுஷ் விர்தியாகும் பொய் நித்தியம் பொய் தித்தலாட்டம் என்ன சத்தியம் இருந்தது மரிச்சரீரம் எழுந்திருந்து பேசுகிறாள் அஹிம்சை இருந்தா அந்த சநில வைரத்யாகம் ஏற்படும் பதஞ்சலி யோகசூத்திரத்திலே சத்தியமூத்தம் பேசின்றே இருந்தா எவன் வரமாட்டானா பொய் தித்தலாட்டம் இதெல்லாம் சுதர்மமா அனுப்புகிறாள் ஆயுஷோ குறைச்சல் கரையத்துக்கு மார்க்கமோ இல்லை அவர்களுக்கெல்லாம் இந்த புராண ஸ்ரவணம் சகல கஷணத்தையும் அளிக்கும் சகல மங்கலத்தையும் கொடுக்கும்போது சூசன் அப்படி தான் சொல்ல வியாசம் லோகக்ஷேமார்த்தமாத்தான் இது பண்ணினாள் வியாசோஹிதாய விததே புராணாக்கியம் சுதாரசம்னா இது பெரிய அமிர்தம் நாள் தேவலோகத்துல இருக்கிற அமிர்தத்தை சாத்தா ஷாட்டவனுக்கு ஜராமரணம் இல்லாம பொண்ணும் இந்த அமிர்த இந்த கதை குலமேவா அஜராமரம் அந்த குலத்திலேயே ஏற்பட்ட தோஷமோ ஏற்படாது அம்பாளுடைய அனுகிரமும் குடும்பத்திலும் வேணும் அம்பாளுடைய மந்திரத்தை ஜபிக்கணும் பண்ணணும் அவன் ஆதரவணிக்கமான கல்பத்துல குடும்பங்கள்ல மனசாந்தி இல்லாமல் ஒத்துமை இல்லாமல் இருக்கும் மகாதேவியை ஆவாகம் பண்ணி பூஜை பண்ணினா கஷ்டங்கள்லாம் நீங்கும் சண்டி விநாயகம் சத்தியம் உடனே கஷமத்தை கொடுக்கிறது தளவலிக்கு உடனே ஒரு மாற்ற ராஜாக்கியும் முடிஞ்ச ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து கேட்டுல போறேன் பேச போறா அதை கேட்கணும் எல்லாரும் அவளுடைய அனுகிரகம் நமக்கு எல்லாம் உண்டாகணும் இந்த பெரிய மகா யாகத்துக்கு எல்லாரும் உதவி பண்ணணும் மைக்க வாழ்க்கை மயர்வாச்சி ஓர் புவச்சந்த சௌா குரேஸ்வரி மந்திரத்தை பற்றி சொடபோது யாரு அம்பாளுடைய மந்திரத்தை ஜபிக்கிறாழோ யாரு ஸ்தோத்தம் மன்றாடோ நமஸிக்கிறாழோ ஞானம் பண்றாழோ ஜானி ஜப்தி சந்ததம் அபியி யாயிவா அவளுக்கு அடையாளம் என்னன்னா அவள் ஆக்கில் வந்து உட்காருவலாம் சரஸ்வதியாய் தேசாம் ஆசியம் உபாசியத்தை மிருதுபதன் முத்தும் ரத்னமும் போன்ற சுக்கரை வாரி வாரி அரைப்பலாம் நாற்கில் வந்து உட்கார்ந்து கொண்டு அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதெல்லாம் நடக்குமா அது மட்டுமா கிஞ்சக் கிரீடதி அவளுடைய கீர்த்தி மூலோகத்திலும் பரவுமா பூமேஸ்வரி உபாசிக்கிறவாளுடைய கீர்த்தி அம்பாளுடைய மகிமை அப்படிப்பட்ட மகிமையிலோரன்னு அம்பாளை நேர கண்டவர் உபாசக்காரர் சொல்றாள் அப்படிப்பட்ட பெரிய உபாசக்கார் அம்பாளுடைய சதிசையிலே ஜட்ஜி சுவாமிகள் சந்தமங்கலம் குரு சுவாமிகளா ஜட்ஜிமெண்ட் எழுதிட்டே இருக்கிற போது அப்படியே பேனாவையும் மசி கூட் இங்கு பாட்டிலையும் பேப்பரையும் வச்சு விட்டு துறவியா பரப்பிட்டு காஞ்சிபுரத்தில் உபரிஷ் கும்பத்தில் வந்துட்டு அங்கிருந்து அவசூதாளா பரப்பிட்டாள் பரபுவாடா ஜட்ஜி பரவியில் இருந்தவாட அப்படி பரப்பினா எத்தனை மனப்பரிபார்த்தம் இருந்திருக்கணும் என்ன நியாயம்னா அங்கதான் டெட்டிகள் நியாயம் இருக்கு சத்தியத்திற்கு அவ மாறி ஒரு நடக்க மாட்டாள் இன்னைக்கும் நம்ம தேசத்துக்கு பெருமை டெட்டிகளானான் அவர் எந்த எப்படி போகணும் எதுவும் நியாயமும் சாட்சி என்ன சொல்றானோ அதத்தான் செய்வாள் ஒரு மனுவை சொன்னதில்லை அதுமே பகவான் அந்த உங்களுக்கு வாழே அவ சாந்தமங்கலம் பிரிவாள் அவளுடைய அதிஷ்டானம் அந்த அதிஷ்டானம் எப்படி சொப்பனத்தில் தெரிஞ்ச அங்க போய் பறிச்சா அவளுடைய அதிஷ்டானம் இருக்கு அவ பெரியவாழ் அப்படி கண்டுபிடிச்சாள் சந்தவங்கள அந்த இடத்துல புவனேஸ்வரி பக்கத்துல பிரதிஷ்டே இந்த அதிஷ்டானம் இதற்கே இந்த கூட்டி ஹோமம் மட்டும் ஒரு பெரிய ஸ்தலம் அது அந்த அம்பாலேயே கற்பித்தா போல அமைஞ்சிருக்கு அந்த கொத்தகம் போட முடியுமா ரத்ன உயிர் வாழ்ந்தால் போடுவாங்களோ அவ பெரியவாழ் சன்னியாசிகள் அவ தப்போபலம் போடலாம் அல்லது ரத்ன மனம் போடலாம் அவ்வளவு சுத்தமான மனசு அது சந்தேகமே இல்லை அவருடைய மனசு இருக்கே ரத்ன ரொம்ப சுத்தமான மனம் அந்த ஒரு பெரிய மனத்தினாலதான் பெரிய காரியத்தையும் சந்தோஷமா செய்ய யாராலும் இப்படி செய்ய முடியும் அவன் அவன் உபன்யாசம் பண்ண தெரியாதவங்க உட்கார்ந்தா கூட பண்ணலாம் உபன்யாசம் பண்ணமுன்னு சொல்றது அவன் கல்யாணம் ஆண்டான்னு கூட கல்யாணத்துல மேல பாத்துட்டு பண்ணிக்கிறேன்னு அது மாதிரி பேச தெரியாதவங்களா இங்க வந்து உட்காந்துடா பேசவுடனே அது மாதிரி அவ பண்ணி வச்சிருக்காள் நல்ல ஹதயம் நல்ல பரிபாக்கம் உற்பத்தி வாக்கு சுத்தி ஒரு காயத்தை மன்ற ஜபங்கள்லாம் பண்றாங்க தலைமுறை ஒன்பது மணி மட்டும் ராஜா போனா கூட அவர்கிட்ட பேச முடியாதுன்னு நாங்களெல்லாம் கூட பாதி ஜபத்தில் ஆச்சாரம் பண்ணிவிட்டு பேசி போடுறோம் எதையா வெய்ய போறான்னு பயந்துரு அவன் ஒருத்தருக்கும் பயப்படறதில்லை ஒன்பது மணி மட்டும் ஜபம் சிவ தரிசனம் அப்புறம்தான் பிறகு பூஜை போஜனம் அது மாதிரியான ஒரு நிலையில இருந்து இது மாதிரி நல்லக்காரியம் பண்ணிட்டு பிரிவாளுடைய அனுகிரகம் சுத்தமான மனசோடு செய்கிறாள் அவன் வாஸ்தவமான சக்தியம் தந்தா அவருக்கு தங்க கவசம் போடுவார் பணத்துக்காக சொல்லல தங்க கவச்சம் ரத்தனங்கள் வச்சு அழிச்சு போனோம் நம்ம தேசத்துல இருக்க அப்படிப்பட்ட பெரிய இதாக ஆரம்பிச்சிருக்கா என்ன மாதிரி கொண்டு சொல்றதா வச்சிருந்தா நான் சொல்றது அம்பாளுக்கு உபயோகப்படணும் அது மாதிரி நீங்க நடத்தணும் என்ன அவளுடைய அனுகிரமும் சாந்தானந்தா பெரியவாளுடைய அனுகிரகம் வரணும் அனுகிரம் புவனேஸ்வரிடைய பிரசாதம் அது பிரகதம்பா கேத்திரம் புதுக்கோட்டை சதாசி பருமென்றால் நடமாடின கால் அவ காலடிப்பட்டது எனாஸ்ரமத்துல போய் ம்ன்னாருனா வாமன மூர்த்தி நடமாடின மண் அந்த மண்ணில உட்கார ஜெப்பம் பண்ணிட்டு இருக்கேன் யாகம் பண்றது அது மாதிரி சதாசிவிரமேந்திரா கால்பட்ட இடம் அது புதுக்கோட்டை அந்த இடத்துல கருதி இத்தனை பெரிய காரியம் இப்ப இந்த கோட்டிஹோமம் பண்ணனும் நினைச்சாள் பண்ணிட்டு விடுவாள் ராமம் நடந்ததை பார்த்துட்டு கோயம்புத்தூர் கார்டா இங்க பெண்ணா போல பண்ணம்னா அங்க வந்து பண்ணி நடிப்போம் ரத்னம என்ன செலவு உங்களுக்கு என்ன தோன்றுதோ அதான் யாராவது சொல்லுவாடா அப்படி ரத்தனிவாழ் சொல்லுவாள் அவங்க குறைச்சி போடுவோம் கூட போடுவோம் சொல்றதில்லையா எது கிரமோ அதை போடுவோன்னு சொல்லுவாள் அது இங்க பண்ணா போல வாழலாம் வந்து பார்த்தாள் பார்த்துட்டே வாழ் உட்கார சேர்ந்து இப்போ அங்க ஐயப்பன் சமாஜ தர்மத்துக்காக கட்டட இறுதிக்காக போய் சொன்னேன் ரொம்ப பணங்களை குட்டிட்டாள் கட்டடம் கட்டி ஆகிடுவீங்க அப்போ இவங்க ரத்னவியல் பண்ணத்தை பத்தி கொண்டாடுறாருங்க இங்க நடந்தது நடந்ததுன்னு சொல்லி நம்ம கட்சி தேசத்துக்கே கட்சணும் ஏதோ கட்சிருக்கு நம்ம தேசம் அதுவும் நம்ம மாகாணத்துல இந்த ஆலயம் தர்மம் இருக்கிறது பக்தவத் புண்ணியபுருஷோர் அவர் ரொம்ப நல்ல குடும்பம் நல்ல பரம்பரை அவன் கபடம் இல்லாத அவரை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும் அவர் சுத்தமான மனமுடையவர் அவன் பரம்பரை நிற்க தெய்வத்தை குடும்பம் அவன் இன்னைக்கு என்னமோ பதவி கிடைச்சவர் அல்ல அவன் குடும்பமே தெய்வத்தையும் தெரிவாலையும் நம்பின குடும்பம் அதனால ஆலயங்கள் அவன் ஆலயத்தை ரஷிக்கிறதுனால நம்ம தேசத்தில் குழந்தைகளுக்கு வியாதி வைக்கணும் ஆமா அப்ப ஸ்திரீகளுக்கு ஆபத்து வராமல் மிருகங்களுக்கு ஆபத்து வராமல் ஏதோ இந்த பட்டிலே இருந்துருக்கு இல்லாமல் ஸ்கூலில் படிக்கிற பயணத்துலாம் கஷ்டங்கள் வர வேண்டும் இந்த இப்போ எடுத்துப்பட்ட இந்த கிரக கதிகள் குழந்தைகள்லாம் கஷேமாயிருக்கணும் அவர்கள்லாம் நன்றாக இருக்கணும் அப்படி தெரியவாள்லாம் பண்ணக்கப்போ போகுங்க ஆலயத்தை ரட்சிக்கிற பெரிய இந்த பணி இதெல்லாம் சேர்ந்துதான் ரட்சிக்கணும் அம்பாளுடைய பிரசாதம் போனும் இந்த வாகத்தினுடைய பெருமையை அம்பாளுடைய விரும்ப சொன்னபோது ூ மிந்த ஆத்மாஞ்ச அம்பாளுடையத்தைவித்துவணம் மணி நாளையான ஏரூகத மனம் கட்டுப்போறவர்களுக்கு பிராயஷ்த்தமே இல்லை மனசுல தோஷம் வந்தால் பிராயஷித்தம் இல்ல அவர்களுடைய மனங்கள் எல்லாம் நன்றாக ஆகிடுவான் அம்பாளுடைய பண்றது சங்கல்பம் பண்ண பாபிகளுடைய பாபங்கள் எல்லாம் போடுமா அம்பாள் காட்டாள்